அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு யாமையா கண்டவற்றுள் இல்லை எனத் தொன்றும் வாய்மையின் நல்ல பிற யாம் உண்மை நூல்களாகக் கண்ட பலவற்றுள்ளும் கூறப்பட்ட அறங்களுள் வாய்மையை விடச் சிறந்த அறம் வேறொன்றும் இல்லை கண்டவற்றுள் அப்படிங்கிறது கற்றறிந்த நூல்களுள் என்ற பொருளை கொடுக்கிறது மெய்யா என்பதற்கு உண்மை பொருளை அறிவிக்கும் நூல்கள் என்றும் யாம் கண்ட அறங்களுள் வாய்மையைப் போல் உண்மையான அறம் வேறொன்றும் இல்லை என்றும் பொருள் புரிந்து கொள்ள வேண்டும் நான் சரியாக பார்த்த பல்வேறு நூல்களில் வாய்மைங்கிற தர்மத்தை காட்டிலும் உயர்ந்த ஒரு தர்மம் எந்த சாஸ்திரத்திலையும் அழுத்தி ஆழமாக இதைத்தவிர மற்ற விஷயங்கள் சொல்லப்படவில்லை என்பதுதான் கருத்து எல்லோரும் வாய்மைக்கு அவ்வளவு முக்கியத்துவம் தருகிறார்கள் என்பது பொருள் எனத்தொன்றும் என்பதற்கு எத்தனை பெருமையுடைய வேறு அறங்கள் இருந்தாலும் அத்தனையும் வாய்மைக்கு முன்னால் நிகராகாது என்பதுதான் கருத்து பிற அறங்கள் வாய்மையோடு கூடினால்தான் நல்லதை செய்யும் என்பதை வாய்மையின் நல்ல பெற என்று அடுத்து இருக்கிறார். என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த குரட்பாவில் அறங்களுள் தலையானது வாய்மை என்பதை திருவள்ளுவர் முடிந்த முடிவாக கூறுவதற்காக யாம் மெய்யா கண்டவற்றுள் தம்மையும் புலவர்களையும் உள்ளடக்கி யாம் என்ற பன்மையால் கூறினார் பெருமவற்றுள் யாம் அறிவது இல்லை என்றது போல அது மக்கட்பேர் அதிகாரத்தில் பார்த்தோம் பெருமவற்றுள் யாம் அறிவது இல்லை அறிவறிந்த நன் மக்கட்பேர் அல்ல பிற என்று மக்கட்பேர் அதிகாரத்திலே சொன்னார் அதைப்போலன்னு புரிஞ்சுக்கணும் பெருமவற்றுள் யாம் அறிவதில்லை அங்கேயும் யாம் என்ற சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது எட்டு ஒன்பது பத்து ஆகிய மூன்று குரட்பாக்களிலும் வாய்மை என்ற அறத்தின் முக்கியத்துவம் தலைமை நன்கு உணர்த்தப்பட்டிருக்கிறது மகாநாராயண உபனிஷத் எழுபத்தொன்பதாவது அணுவாக்கம் இரண்டாவது ரிக் சொல்லுகிறது சத்தியத்தினால் காற்று வீசுகிறது சத்தியத்தால் சூரியன் வானவெளியில் பிரகாசிக்கிறான் சத்தியம்தான் வாக்குக்கு அடிப்படை சத்தியத்தால்தான் அனைத்தும் நிலை ஆகையால் அறிஞர்கள் சத்தியத்தை சிறந்த சாதனமாக கூறுகின்றார்கள் சத்தியங்கிறதுக்கு அறக்கட்டுப்பாடுன்னு ஒரு அர்த்தம் இருக்கு இந்த காற்று சூரியன்லாம் சொல்கிற போது வாழ்க்கையில் சரியாக நாம் வாழ்வதற்கு சத்தியந்தான் அடிப்படை பேச்சில் இருக்கக்கூடிய சத்தியந்தான் அடிப்படைங்கிறது இந்த மந்திரத்தினுடைய பொருள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் எல்லோரும் வாய்மைக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்பதுதான் அதனுடைய உள்ளார்ந்த பொருளாக அமைந்திருக்கிறது மகாபாரதம் அனுசாசன பருவம் சொல்லுகிறது எல்லா புண்ணியத்தையும் விட சத்தியம் மேலானது சத்தியத்துக்கு மேலானதொரு தவம் இல்லவே இல்லை காசி ரகசியம் என்கிற ஒரு தமிழ் நூல் சொல்கிறது மறைமுழுதும் உணர்ந்தார் ஏனும் மகம்பல புரிந்தாரேனும் குறைவரு தானமெல்லாம் கொடுத்தரம் கூர்ந்தாரேனும் நிறைவரு தீர்த்தமெல்லாம் நிறம்புறத் துளைந்தாரேனும் கரையுறும் ஒரு பொய்கூரின் கடுநிறகு அழுந்துவாரே இந்த பாடல்லே நமக்கு புரியும் வேதம் முழுக்க படித்தாலும் பல யாகங்கள் பண்ணினாலும் நிறைய தானங்களை கொடுத்தாலும் எல்லா புண்ணிய தீர்த்தங்களில் போய் யாத்திரை பண்ணி ஸ்நானம் பண்ணினாலும் ஒரு பொய் சொன்னால் இது அத்தனைக்கும் வேல்யூ கிடையாது மதிப்பு கிடையாது நரகத்தில் துன்பப்படுவார்கள் என்று வாய்மையை நன்கு உணர்த்துவதற்காக மிகவும் அழுத்தமாக சொல்லியிருக்கிறது இந்த பாடல் கட்டோபனிஷத்திலே நச்சிகேதஸ் தன் தந்தையினிடம் கூறுகிறான் சத்தியமே உயர்ந்தது யாகசாலையில் தன்னுடைய தந்தை சொன்ன வார்த்தையை நிறைவேற்ற வேண்டும் என்று கூறுகிறான் உடல் வாழ்க்கை நிலையற்றது நிலையற்ற உடல் வாழ்க்கையில் நாம் சத்தியத்தை ஒருபொழுதும் விட்டுவிடக்கூடாது என்று தந்தைக்கே எடுத்துச் சொல்லுகிறான் நச்சிகேதஸ் சத்தியத்தை பற்றி கட்டோபனிஷத்தின் துவக்கத்திலேயே நச்சிகேதஸ் மூலமாக நாம் நன்றாகவே தெரிந்து கொள்கிறோம் பதவுரை யாம் புலவர்களாகிய நாங்கள் மெய்யா மெய்ப்பொருளை உணர்த்தும் நூல்களாக கண்டவற்றுள் கற்று அறிந்தவைகளில் வாய்மையின் உள்ளதை உள்ளவாறு உரைக்கும் உண்மை பேசும் பண்பாகிய அறத்தை காட்டிலும் இணைத்தொன்றும் எந்த வகையிலும் நல்ல சிறப்புடையதாக சொல்லப்பட்ட பிற மற்ற அறங்கள் ஏதும் இல்லை புலவர்களாகிய நாங்கள் மெய்ப்பொருளை உணர்த்தும் நூல்களாக கற்று அறிந்தவைகளில் உள்ளதை உள்ளவாறு உரைக்கும் உண்மை பேசும் பண்பாகிய அறத்தை காட்டிலும் எந்த வகையிலும் சிறப்புடையதாகச் சொல்லப்பட்ட மற்ற அறங்கள் ஏதும் இல்லை யாமையா கண்டவற்றுள் இல்லை எனத் வாய்மையின் நல்ல பிற அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதனேயம் தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ மகா சுவாமிகளின்